அன்பானவர்களே உங்களை நம்முடைய சியோன் இன்டர்நேஷனல் செமினரிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் அடைகிறேன் உங்களுக்கு ஒரு புதிய அசைன்மெண்ட் கொடுக்க விரும்புகிறேன் நம்முடைய பாடத்திற்காக ஒரு நோட்டு போட்டு வைத்திருக்கிறீர்கள் அல்லவா அதை எடுத்துக் இன்றைய தேதியை போட்டு நீங்கள் கேட்கும் இந்த பாட தலைப்பையும் ள்ளுங்கள் புதிதாக இதில் கற்றுக்கொண்ட ஐந்து காரியங்களை ஐந்து வரிகளில் எழுதி வைத்துக் நாங்கள் கேட்கும்போது அதை செராக்ஸ் எடுத்து எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் இதற்கும் மதிப்பெண் உண்டு இன்றைய பாடத்தை உங்களுக்கு தேவ கிருபையோடு போதிக்கிறவர் பேராசிரியர் ராஜன் அவர்கள் ஆண்டவரும் ரட்சகருமாகசு கிறிஸ்துவ நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய நாளிலும் கூட நாம் மூன்றாவது பாடமாக வேதவியாக்கியான கலையினுடைய ஒரு முக்கியமான பாடத்திற்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம் இந்த பாடத்தினுடைய தலைப்பு சந்தர்ப்ப சூழமைவு ஆங்கிலத்தில் கான்டெக்ட் என்று சொல்வார்கள் அப்போ ஒரு வேத பகுதியை நாம் வியாக்கியானம் செய்யும்போது அதை விளங்கிக் கொள்ளும் போது அதனுடைய சந்தர்ப்ப சூழமைவை அதனுடைய காண்டெக்சை நாம் பார்க்க வேண்டியது விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது இப்போ ஒரு வசன பகுதியை நாம் விளக்கப்படுத்தும் போது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த காண்டெக்ச் இதை தமிழிலே சந்தர்ப்ப சூழமைவு என்று சொல்வார்கள் இப்ப சந்தர்ப்ப சூழமைவில ஐந்து வட்டங்கள் உண்டு முதலாவது வட்டம் உடனடி சந்தர்ப்ப சூழமைவு த இம்மீடியட் காண்டெக்ட் என்று சொல்வார்கள் ஒரு வேத பகுதியின் மேலோ கீழோ அல்லது அந்த வேத வசனத்துக்குள்ளேயே இருக்கின்ற சந்தர்ப்ப பொருளை உடனடி சந்தர்ப்ப சூழமைவு என்கிறோம் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு வேத பகுதியின் மேலோ கீழோ அல்லது அந்த வேத இருக்கிற சந்தர்ப்ப பொருளை உடனடி சந்தர்ப்ப என்கிறோம் வட்டம் அந்த வசன பகுதி இடம்பெற்றுள்ள அதிகாரத்தின் அல்லது பத்தியின் பேராகிராஃபின் சொல்லுவோம் அந்த பத்தியினுடைய சந்தர்ப்ப சூழமைவு த காண்டெக்ஸ்ட் ஆஃப் சாப்டர் மூன்றாவதாக அந்த வேத இருக்கும் புத்தகத்தின் சந்தர்ப்ப சூழமைவு அல்லது காண்டெக்ட் த காண்டெக்ஸ்ட் ஆஃப் த புக் நான்காவதாக அவ்வேத இணையான வேத பகுதிகளின் சூழமைவு த காண்டெக்ஸ்ட் ஆப் த பேரல அல்லது ரிலேட்டட் பேசஸ் அது சம்பந்தமான அந்த வேத இணையான வேத பகுதிகள் அதனுடைய சூழமைவு ஐந்தாவதாக முழு வேதாகமத்தின் சூழமைவு த காண்டெக்ஸ்ட் ஆப் த என்டயர் பைபிள் ஹோல் பைபிள் முழு வேதாகமத்தினுடைய சூழமைவு ஒரு வசனம் சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழமைவை விட்டு வெளியை எடுத்து வியாக்கியானம் செய்வது மிக மிக ஆபத்தான ஒரு காரியம் மறுபடியும் சொல்லுகிறேன் இது ஒரு பேசிக்கான ஒரு ரூல்ஸ் பைபிள வியாக்கியானம் செய்கின்ற காரியத்துல மிக மிக முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு காரியம்தான் ஒரு வசனம் சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழமைவை விட்டு வெளியே எடுத்து வியாக்கியானம் செய்வது மிக மிக ஆபத்தானது இதை நாம் மனதிலே வைத்துக் கொண்டுதான் வேத வியாக்கியான கலையிலே நாம் ஈடுபட வேண்டியது அவசியம் ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன் ஏசிய தெற்கு தரிசன புத்தகத்தில் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் நான் அதை வாசிக்கிறேன் இப்படியாக சொல்லியிருக்கிறது இஸ்ரோவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கியவருமானிய கர்த்தர் சொல்லுகிறதாவது வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்கின்ற ஒரு வசனம் இருக்கிறது இந்த வசனத்தை இன்றைக்கு ஒரு ஜப உபதேசமாக இது உருவாகி இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு என் கரங்களின் கெரியைகளை குறித்து எனக்கு கட்டளை இடுங்கள் என்கின்ற இந்த தமிழ் வசனத்தை வைத்துக் கொண்டு தேவனுக்கு நாம் கட்டளையிடலாம் என்கின்ற ஒரு புதுவிதமான உபதேசம் நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரங்களிலே நிலவி வருகிறது ஆனால் அந்த வசனத்தின் முன்பும் பின்பும் வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அந்த வசனம் வேற ஒரு அர்த்தத்தையே தருகிறதை நாம் பார்க்க முடியும் கிங் ஜேம்ஸ் வர்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்கிறது நியூ கிங் ஜேம்ஸ் வர்ஷன் என் கே ஜேவி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மொழிபெயர்ப்பும் இருக்கிறது கே ஜேவினுடைய லேட்டஸ்ட் வருஷன் தான் என் என்று அழைக்கப்படுகின்ற நியூ கிங் ஜேம்ஸ் வர்ஷன் அப்போ இந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல தான் இந்த தவறு நடந்திருக்கிறது ஆனால் நியூ இண்டர்நேஷனல் வேர்ஷன் என்று அழைக்கப்படுகின்ற எண்ணெய் வில எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றால் கட்டளை இடுங்கள் என்று அல்ல கட்டளை இடுவாயோ என்று இந்த வேத வசனத்தை நாம் விளங்கிக் கொள்ளுவதற்கு நாம் பிற மொழிபெயர்ப்புகளை நான் பார்க்க வேண்டியது அதோடு கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது குறிப்பிட்ட வசனத்தினுடைய முன்புள்ள வசனங்களையும் பின்புள்ள வசனங்களையும் நீங்கள் பார்த்தால் கட்டளை இடுங்கள் என்கின்ற அந்த வார்த்தையல்ல கட்டளை இடுவாயோ ஒரு கேள்விக்குறி அங்கு கடந்து வந்திருக்கிறது நாம் சர்வ வல்லமையுள்ள இறையாண்மையுள்ள தேவனுக்கு கட்டளை இடவே முடியாது என்கிறதை நாம் புரிந்து வேண்டியது அவசியமாக இருக்கிறது நாம் தேவனுடைய ஜனங்கள் தான் பிள்ளைகள்தான் இந்த மேலான தகுதிகளை நாம் தேவ கருவையால் பெற்றிருக்கிறோம் தேவனுக்கு கட்டளை ஈடுகிற அளவுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஏசையா நாற்பத்தி ஐந்து பதினொன்றை விளங்கிக் கொள்ள மேலும் சில வசனங்களை நாம் கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இதுதான் ஒரு வேத வியாக்கியானம் என்பது வேத வியாக்கியானம் என்பது ஒரு கரகலான ஒரு வசனத்தை தெளிவான மற்ற வசனங்களை கொண்டு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம் மறுபடியும் சொல்லுகிறேன் ஒரு தெளிவற்ற ஒரு கரகலான ஒரு வேத வசனத்தையோ அல்லது வேதத்தில இருக்கின்ற சில கருத்துக்களையோ தெளிவான வேத கொண்டு வேத வசனங்களை கொண்டு நாம் வியாக்கியானப்படுத்த வேண்டும் என்பது ஒரு அடிப்படையான ஒரு ரூல்ஸாக ஒரு சட்டமாக இருக்கிறது சில வசனங்களை நாம ஒப்பிட்டு பார்ப்போம் மத்திய ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்க கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் இங்கே கட்டளையிடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லாமல் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கேட்கத்தான் சொல்லிருக்கிறாரே தவிர கட்டளை இடும்படியாக சொல்லப்படவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும் மத்திய ஏழாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்திலே ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் இந்த வார்த்தையை கவனிக்கவும் தம்மிடத்தில் வேண்டிக் கட்டளை எடுகிறவர்களுக்கு என்று எழுதப்படவில்லை வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்று மத்திய ஏழு பதினொன்றிலே நாம் வாசிக்கிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் இரண்டாவது சங்கீதம் இந்த சங்கீதத்துறை மேசியா சங்கீதம் என்று சொல்லுவார்கள் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது சங்கீதம் இரண்டு எட்டிலே நாம் பார்க்கும்போது பிதா குமாரனை நோக்கி என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிதா குமாரனை நோக்கி எனக்கு கட்டளையிடும் என்று சொல்லவில்லை என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் கட்டளையிட தன் சொந்த குமாரண்டிதா சொல்லவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம் தனக்கு கட்டளையிடும் என்று சொல்லாமல் என்னை கேளும் என்று சொல்லியிருக்கிறதை நாம் அங்கு கவனிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது லூகா இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நாப்பத்தி இரண்டாவது வசனத்தில் இயேசு கல்வார் செலுவைக்கு போவதற்கு முன்பாக பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜபம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம் இங்கும் பிதாவாகிய தேவனிடத்தில குமாரனாகிய கிறிஸ்து கட்டளையிடவில்லை மாறாக உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று ஒரு விண்ணப்பமாக ஒரு ரிகஸ்டாக அவர் சொல்லுகிறாரே தவிர அவர் கட்டளையிடவில்லை என்பதை நாம் இந்த வேத வசனத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம் வரையர் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இயேசுவான் அவரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம் அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து இந்த வார்த்தையை அடிக்கோடு போட்டுக் வேண்டுதல் செய்து விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து என்று அந்த வசனத்திலே வாசிக்கிறோம் இங்கும் ஆண்டவராகியிஸ்து பிதாவாகிய தேவனுடைய ஒரே பெயரான குமாரனாக இருந்தும் வேண்டுதல் செய்தார் என்றுள்ளதை தவிர அவர் கட்டளையிடவில்லை என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் அறிகிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கென்று கட்டளை கொடுக்க முடியாது தேவன் இறையாண்மையுள்ளவர் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் நம்முடைய ஆலோசனைக்காய் காத்திருப்பது இல்லை அவர் சர்வ ஞானி என்று பார்க்கிறோம் அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வேத வசனத்தை வியாக்கியானம் செய்யும்போது அதனுடைய மேலுள்ள வசனத்தையும் கீழுள்ள வசனத்தையும் அது மாத்திரமல்ல அந்த குறிப்பிட்ட வசனத்திற்கு உள்ளேயும் இருக்கின்ற சந்தர்ப்ப சூழ் அமைவை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படி நாம் கவனிக்காவிட்டால் வேத வசனங்களுக்கு தவறான விளக்கங்களை கற்பிக்கிறவர்களாக நாம் இருப்போம் இந்த ஏசியா தெற்கு தரிசன புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவருடைய கரங்களுக்கு கட்டளையிடுங்கள் என்ற என் கரங்களுக்கு கட்டளையிடுவாயோ என்கின்ற கேள்விக்குறியோடு அந்த வசனம் முடிகிறது அதை நாம் சரியாக விளங்கிக் வேண்டும் இந்த வசனம் மொழிபெர்ப்பு பிழையே தவிர மூலமொழியிலே அப்படி இல்லை மூலமொழியிலே சரியாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது அருமையானவர்களே அநேக நேரங்களில் நமக்கு பிடித்த வசனங்களுக்கு விருப்பமான விளக்கங்களை நாம் கொடுக்க முயல்கின்றோம் அது சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையை விட்டு வெளியே எடுத்து விளக்கம் கொடுக்கிறதுனால மூல மொழியில எந்த சூழ்நிலையில் அது சொல்லப்பட்டதோ அதை நாம் மறந்துவிடுகிறவர்களாக நாம் இருக்கிறோம் ஆக ஒரு வசனம் சொல்லப்பட்டதனுடைய சந்தர்ப்ப சூழ் பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது பிள்ளைக்கர் நான்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று நம்ம பார்க்கிறோம் அந்த வசனத்தில் பார்க்கும்போது எப்பொழுதெல்லாம் நம்ம பலவினப்படுகிறோமோ நெருக்கப்படுகிறோமோ சோர்வு நமக்கு வருகிறதோ அப்பதெல்லாம் அந்த வசனத்தை உரிமை பாராட்டுவது நல்லதுதான் தவறில்லை ஆனால் அந்த வசனம் சொல்லப்பட்ட சூழமைவு வேறு அந்த வசனத்தினுடைய சந்தர்ப்ப சூழமைவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதனுடைய பதினொன்று பனிரெண்டு வசனங்களை நான் வாசிக்க வேண்டும் என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையிலிருந்தாலும் அனாரமியமாயிருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று சொல்லிவிட்டுதான் என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்போ இந்த வசனத்தினுடைய நேரடியான சந்தர்ப்ப சூழ்நிலை அல்லது அதனுடைய கான்டெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது கடன் வாங்காமல் நாம் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை குறித்து அவர் பேசுகிறார் அதாவது தனக்கு இருப்பவைகளை கொண்டு அதுல மனரம்யமாக இருந்து வாழ்கிற காரியத்தை குறித்து தான் பவுல் சொல்லுகிறார் இந்த காரியத்தில என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு இருக்கிற பணத்தை கொண்டு கடன் வாங்காமல் நான் வாழ முடியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு கடன் வாங்காமல் வாழடியும் எனக்கு இருக்கிறவைகளை வைத்து நான் மன வாழ முடியும் என்கின்ற அர்த்தத்தில்தான் அந்த வேதவசனம் சொல்லுகிறது ஆனால் வேறு ஒரு சில காரியங்களுக்கு நாம் அதை பயன்படுத்துகிறோம் தவறல்ல ஆனாலும் சந்தர்ப்ப சூழமைவை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை குறிப்பிடுகிறேன் இன்னொரு வேதவசனத்தை நாம் உதாரணமாக நாம் பார்க்கலாம் சந்தர்ப்ப சூழ்நிலை அமைவு என்கின்ற ஒரு காரியத்தை தான் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் ஒரு வேத வசனத்தினுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை அதில் இருக்கிற மேல இருக்கிற வேத பகுதி கீழே இருக்கிற பகுதியோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து அதனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை எந்த சந்தர்ப்பத்திலே எந்த சூழ்நிலையிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடிப்பதற்காக கண்டுபிடித்து விளக்கமளிப்பதற்காக தான் இதை உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன் எவ்ரியர் பதிமூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் பார்ப்போம் அங்கு என்ன சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அப்ப இந்த வசனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது நம்ம அநே நேரத்தில் பிசாசு பிடித்தவர்கள் முன்பாக நிற்கும்போது இந்த வசனத்தை பேசுகிறோம் ஏசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவர் அவர் நேற்று அற்புதங்களை செய்தார் என்றும் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு கருத்தர் அற்புதங்களை செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் அந்த வசனத்தை பேசுவோம் கடுமையாக பாதிக்கப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருப்பவர்கள் முன்பாக நாம் இந்த வசனத்தை பேசுவோம் சுகமளிக்கும் ஜபத்தை ஏறெடுக்கும்போது இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் இன்றும் என்கிற காரியத்தை இந்த வாக்குத்த வார்த்தையை நாம் உரிமை பாராட்டுவோம் இதெல்லாம் தவறானது அல்ல தவறில்லை இதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் இதனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையை நம்ம பார்க்க வேண்டும் அதனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நான் முன்பு சொன்னது போல ஒரு வசனத்தை புரிந்து அதனுடைய காண்டெக்டை பார்ப்பதற்கு முன்புள்ள வசனத்தையும் பின்புள்ள வசனத்தையும் நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன் இந்த எப்ரையர் பதிமூன்று எட்டு விளக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அதனுடைய காண்டெக்சை சந்தர்ப்ப சூழ் அமைவை புரிந்து கொள்வதற்கு நான் வசனத்தை வாசிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றுமின்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் ஆகையால் பலவிதமான அந்நிய போதனைகளினாலே அலைப்புண்டு தெரியாதுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் இந்த வசனம் எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டதனுடைய சந்தர்ப்ப சூழ் அமைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஆரோக்கியமான உபதேசத்தில் நிலைத்திருப்பதையே குறுக்கிறது அவர் மாறாதவர் போலவே நீங்களும் பலவிதமான அந்நிய போதனைகளினால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள் என்று இந்த எபிரையா ஆக்கியோன் சொல்லுகிறார் இன்று அநேகர் வருடத்திற்கு வருடம் உபதேசங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆறு மாசத்திற்கு ஒருக்க உபதேசங்களை மாற்றுகிறவர்களும் உண்டு நூதனமான உபதேசங்கள் பெருகியிருக்கிற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு சோசியல் மீடியாக்களை எடுத்துக்கொண்டால் பலவிதமான துருபதேசங்கள் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் வில்லியம் பிரான்காம் என்கின்ற ஒரு தேவ மனிதர் இருந்தார் அவரை இன்று பிரான்ஹாம் கிரைஸ்ட் என்று சொல்லி அழைக்கிறார்கள் அவர்தான் கடைசி தீர்க்கு என்று வில்லியம் பிரான்ஹாமை பின்பற்றுகிறவர்கள் பறைசாற்றி வருகிறார்கள் அவர்தான் தீர்க்கு திருச்சி அவர் மூலம் வெளிப்பட்ட செய்திதான் சபைக்கு அவசியம் அவருடைய செய்தியை மறுதளிக்கிறவன் புறக்கணிக்கிறவன் நிச்சயம் நரக தண்டனை அடைவான் என்று போதிக்கிறார்கள் இன்றைக்கு செழிப்பு உபதேசம் என்கின்ற ப்ராஸ்பரட்டிக் ஹாஸ்பல் ஒன்று நூதனமான ஒரு உபதேசத்திற்கு இன்றைக்கு அநேகர் வழிவிலகி அந்த உபதேசத்தை அரவணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது கிருபை உபதேசம் என்கின்ற ஒரு புதிய உபதேசம் வந்திருக்கிறது ரட்சிக்கப்பட்ட விசுவாசி எந்த பாவம் செய்தாலும் அது கணக்கில் எடுக்கப்படாது அதற்கு எந்தவித தண்டனையும் இல்லை என்கின்ற பாவம் செய்வதற்கு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி ஒரு போதனை வந்திருக்கிறது இப்படி அநேக அநேக போதனைகள் நூதனமான போதனைகள் வந்திருக்கிறது அதேபோல எப்பரே ஆக்கியோன் இருந்த காலத்திலையும் அந்நிய போதனைகளினாலே அலைப்புண்டு தருகின்ற நபர்களை பார்த்துதான் இயேசு கிறிஸ்து நேற்றுமின்றி மாறாதவர் அவர் எப்படி மாறாதவராயிருக்கிறாரோ அதேபோல ஆரோக்கியமான உபதேசத்தை விட்டு விலகாதிருங்கள் மாறாதிருங்கள் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் இதுதான் அதனுடைய உண்மையான சந்தர்ப்ப சூழ அமைவாக இருக்கிறது ஆனால் நம்ம பலவிதங்களில் அந்த வசனத்தை நாம் புரிந்து கொண்டு பயன்படுத்தி வருகின்றோம் அடுத்து வேத வியாக்கியான கலையிலே நாம் மிக முக்கியமாய் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இணைப்பு சொற்கள் வேத வியாக்கியான கலையிலே மிக முக்கியமாய் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு காரியம் இணைப்பு சொற்களை கவனிக்க வேண்டும் ஆங்கிலத்தில் கன்ஜெக்ஷன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இணைப்பு சொற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது மிக முக்கியமாக நம்ம முன்பு ஒரு காரியத்தை பார்த்தோ வசனத்தை நாம் வியாக்கியானப்படுத்துவதற்கு விளங்கிக் கொள்வதற்கு அதனுடைய காண்டெக்சை பார்க்க வேண்டும் அதாவது இம்மிடியட் கண்டெக்ட் அதாவது உடனடி சந்தர்ப்ப சூழமைப்பு அதாவது மேலிருக்கிற வசனத்தையும் அந்த வசனத்தினுடைய கீழே இருக்கிற வசனத்தையும் அல்லது அந்த குறிப்பிட்ட நாம் விளக்கப்படுத்தப் போகிற அந்த வசனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உடனடி சந்தர்ப்ப சூழமை சந்தர்ப்பம் எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது என்பதை பார்க்க வேண்டும் என்று சொன்னேன் இந்த காரியத்தை நாம் பார்க்க வேண்டுமையானால் அதாவது உடனடி சந்தர்ப்ப சூழமைவை காண்டெக்சை நாம் புரிந்துகொள்ள கொள்ள வேண்டுமே ஆனால் அதற்கு மிக மிக உதவியாக இருப்பது இந்த இணைப்பு சொற்கள் இணைப்பு சொற்கள் என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி நான் சீக்கிரமா உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு வசனத்தை நாம் புரிந்து இந்த இணைப்பு சொற்கள் மிக மிக அவசியமாக இருக்கிறது இந்த இணைப்பு சொற்கள் மூலம்தான் ஒரு வசனத்தினுடைய உடனடி சந்தர்ப்ப சூழமைவையோ அல்லது சந்தர்ப்பத்தையோ அதனுடைய காண்டெக்சையோ புரிந்து முடியும் சில இணைப்பு சொற்களை நான் இப்போது உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன் நம்ம சில நம்ம பார்த்திருக்கிறோம் ஆகையால் அப்படியே அப்படி இருக்க ஏனென்றால் ஆனால் மேலும் கூட அப்படியிருந்தும் அப்படியே முடிவாக கடைசியாக இந்த வார்த்தைகள் கன்ஜெக்ஷன்ஸ் என்று சொல்லுவார்கள் அதாவது இணைப்பு சொற்கள் எப்போது நம்ம ஒரு காரியத்தை புரிந்து வேண்டும் இந்த கன்ஜெக்ஷனை இந்த இணைப்பு சொற்களை நாம் கவனிக்க தவறிவிட்டால் வேதத்தினுடைய வியாக்கியானம் செய்யக்கூடிய அந்த வேத பகுதியினுடைய அல்லது வேத உண்மையான அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது ஆக இந்த இணைப்பு மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது நான் சொல்ல ஒரு சில இணைப்பு சொற்களை மட்டும்தான் இப்போது சொல்லியிருக்கிறேன் ஆனால் அநேக இணைப்பு வேதத்திலே உண்டு குறிப்பாக அப்போஸ்லன் ஆகிய பவுல் ரோமர் கழிதன் நிருபத்தில் அநேக இணைப்பு சொற்களை பயன்படுத்தியிருக்கிறார் ரோமர் கழிதன் நிறுவம் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் ரோமர் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நீங்கள் அதனுடைய ஆரம்ப பகுதி அதை துவங்குகிறது எப்படி துவங்குதுன்னு பாருங்க உங்க பைபிள நீங்க எடுத்து வாசித்து பார்த்தால் தெரியும் பைபிளை திறந்து வைத்து நீங்கள் இந்த பாடத்தை கற்றுக் சிறப்பு அங்கே இரண்டு ஒன்று என்ன சொல்கிறது ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை அப்ப இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது இந்த இரண்டு ஒன்றை நம்ம பார்க்கும்போது ஆகையால் என்று ஆரம்பிக்கிறது நான்கு ஒன்றை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படியானால் என்று ஆரம்பிக்கின்றது ஐந்தாவது அதிகாரம் ரோமர் ஐந்து ரோமர்ல தான் நம்ம இருக்கிறோம் ரோமர் ஐந்து ஒன்றை நீங்க வாசிக்கும் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்ம இயக்கத்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் அப்போ இவ்விதமாக என்று ஆரம்பிக்கின்றது ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே ஆகையால் என்ன சொல்வோம் கருபை பெருகும்படி பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்வோமா கூடாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் என்று இங்கே ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம் ஒருவேளை இந்த ரோமர்களுபம் ஆறாவது அதிகாரத்தை எடுத்து நாம் விளங்கிக் கொள்ள இந்த இணைப்பு சொற்களை கவனியாமல் இந்த ஆறாவது அதிகாரத்தை புரிந்து கொள்ள தவறான முடிவுக்கு நாம் வந்து ஆறாவது அதிகாரத்தை முழுவதுமாக நாம் விளங்கிக் கொள்ளுவதற்கு ஐந்தாவது அதிகாரத்தை கொண்டு நாம் துவங்க வேண்டும் காரணம் ஆறாவது அதிகாரத்தை என்னுடைய முழுமையான பகுதிகள் ஐந்தாவது அதிகாரத்திலே இருக்கிறது இப்ப ஐந்தாவது அதிகாரத்தை சேர்த்து வாசித்தால் மட்டும்தான் ஆறாவது அதிகாரத்தில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சரியாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும் அப்ப ஐந்தாவது அதிகாரத்தின் காரியங்களை புரிந்து கொள்ள நான்காவது அதிகாரத்தை நாம் படிக்க வேண்டியது அவசியம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது நான் முன்பு சொன்னது போல ஆறாவது அதிகாரத்தை நான் புரிந்து கொள்ள ஐந்தாவது அதிகாரத்தை நான் படிக்க வேண்டும் ஒரு சில வசனங்களை நான் வாசித்து காட்டுகிறேன் ஐந்தாவது அதிகாரத்திலிருந்து பதினேழாவது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா பதினேழு பதினேழு துவக்கம் எப்படி பாருங்க அல்லாமலும் அது ஒரு இணைப்பு சொல் ஒருவனுடைய மேறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கருவியின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே ஆகையால் அடுத்து பதினெட்டாவது வசனம் ஆகையால் என்று ஆரம்பிக்கிறது ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று அடுத்து பத்தொன்பதாவது வசனம் அது எப்படி ஆரம்பிக்குது பாருங்க அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்படி ஆமையினாலே அநேக பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்படி ஆமையினாலே அநேக நீதிமான்களாக்கப்படுவார்கள் இருபதாவது வசனம் மேலும் நீறுதல் பெருகும்படி நியாயபிரமாணம் வந்தது அப்படியிருந்தும் பாவம் பெறுகிற இடத்தில் கருவை அதிகமாய் பெருகிற்று இருபத்தி ஓராவது வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க ஆதலால் பாவம் மரணத்திற்கு ஏதுவாக ஆண்டு போல கிருபையானது நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக என்று சொல்லிவிட்டுதான் ஆறாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் ஆரம்பிக்குது ஆகையால் என்ன சொல்வோம் கருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்வோமா கூடாதே பாவத்திற்கு மறைத்த இனி அதிலே எப்படி கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா மேலும் அடுத்து நான்காவது வசனம் பிதாவின் மகிமையினாலே அப்படின்னு ஆரம்பிக்கும் இங்க பாத்தீங்கன்னா எத்தனை இணைப்பு சொற்கள் இந்த வாசிக்கப்பட்ட வசனங்களில வந்திருக்கு பாருங்க அப்போ இணைப்பு சொற்கள் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்வதற்கு ஒரு வசனத்தை விளங்கிக் கொண்டு வியாக்கியான படுத்துவதற்கு இந்த இணைப்பு சொற்கள் மிக மிக அவசியமாக இருக்கிறதை பார்க்க முடியும் ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன் எட்டாவது அதிகாரம் எப்படி ஆரம்பித்து பாருங்க ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனபடியால் என்று ஆரம்பிக்கிறது பதினொன்றாவது அதிகாரத்தை எடுத்து பார்த்தா இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று ஆரம்பிக்கிறது இப்படி இருக்க பன்னிரண்டாவது அதிகாரத்தை எடுத்து பார்த்தா அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லியிருக்கிறது அப்படி இருக்க என்பதனுடைய பொருளை அறிய வேண்டும் என்று சொன்னால் அந்த ரோமர் பனிரெண்டாவது அதிகாரத்திற்கு முன்பு வருகிற பதினொன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்று முதல் வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும் அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஆ தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது அவருடைய நியாயத்தீர்ப்புகள் அளவிட முடியாதவைகள் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார் அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்தவன் யார் தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் அப்படி இருக்க அப்ப பதினொன்றாவது அதிகாரம் நுப்பத்தி ஓராவது வசனத்திற்கு அடுத்து வதரவேண்டிய வசனம் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் நம்ம வசதிக்காக தான் இந்த வேத புத்தகத்தினுடைய காரியங்களை வேத புத்தகத்தை அதிகாரங்களாக வசனங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு விதத்திலேயே நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்தாலும் இன்னொரு விதத்துல வேதத்தை வியாக்கியான படுத்தும் போது வேதத்தை விளங்கிக் கொள்ளும் இது நமக்கு ஒரு தொந்தரவாக மாறிவிடுகிறது காரணம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா பனிரெண்டாவது அதிகாரத்தினுடைய ஒன்னாவது வசனம் அந்த ஒன்றுலதான் ஆரம்பிக்கிறது என்று நினைக்கிறோம் ஆனால் இந்த பனிரெண்டாவது அதிகாரத்தினுடைய ஒன்றாவது வசனத்திற்கும் ரோமர் பதினொன்றாவது அதிகாரம் முப்பத்தி இருந்து முப்பத்தி வசனங்களுக்கும் இதற்கு ஒரு இணைப்பு இருக்கிறது இதை நாம் அநேக நேரத்தில் மறந்து விடுகிறோம் இப்படிப்பட்ட இணைப்புகளை அதை கவனிக்காமல் விட்டுவிட்டால் இந்த பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது நம்முடைய போதகர்கள் அநேகர் பிரசங்க பண்ணுகிறதை கேட்டிருப்போம் உங்கள் சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக்கொடுங்கள் ஒப்புக் கொடுங்கள் என்று சொல்லி ஆனால் எப்படி செய்ய வேண்டும் அதற்கு முன்பாக இருக்கக்கூடியதான தாற்பரியம் என்ன அதை நாம் புரிந்து வேண்டும் அந்த தாற்பரியத்தை புரிந்து வேண்டும் என்று சொன்னால் ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தினுடைய பின்பாக உள்ள போதனையை தாற்பரியத்தை ஆர்கியூமென்ட் சொல்லுவாங்க அதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் பதினொன்றாவது அதிகாரம் முப்பத்தி முதல் முப்பத்தி வசனங்களை நாம் புரிந்து வேண்டும் படித்து அறிந்து கொள்ள வேண்டும் அந்த தாற்பரியத்தை பின்பாக உள்ள தாற்பரியத்தை புரிந்து கொள்ளாமல்லை சரீரங்களை ஒப்பு கொடுங்கள் ஒப்பு கொடுங்கள் என்று சொல்வது அர்த்தமற்றதாக இருக்கும் ஆக நாம் ஒரு வசனத்திற்கு விளக்கம் அளிக்கும் ஒரு வசனத்தை நாம் விளங்கிக் கொள்ளும் அதில் பின்பாக இருக்கக்கூடிய தாற்பரியத்தை புரிந்து நாம் விளக்கப்படுத்த வேண்டும் இதற்கெல்லாம் உதவி செய்வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இணைப்பு வார்த்தைகள் இந்த இணைப்பு வார்த்தைகளை நாம் கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது கவனித்து நாம் விளக்கப்படுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது இன்றைக்கு நம்ம பார்த்தால் இன்றைய நம்முடைய இறையல் தியாலஜி வந்து லாஜிக்காக இல்லை ஆகையினால்தான் அநேக நேரத்திலே நாம் சாதாரண மக்களை நாம் சென்றடைய முடியவில்லை நாம் தோல்வி கண்டுபிடுகிறோம் நாம் முன்பு சொன்னது போல வேத புத்தகத்தினுடைய அதிகாரங்கள் வசன பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு விதத்தில அது வசதியாக இருந்தாலும் இன்னொரு விதத்திலே அது நமக்கு ஒரு தொந்தரவாக மாறிவிடுகிறது ஆக வேத வசனங்களை வியாக்கியானம் செய்து படிக்கின்ற கலையில ஈடுபட்டிருக்கின்ற நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் இந்த அதிகாரம் பய அதிகாரமாக வசன பிரிவுகளின் அடிப்படையில வேதத்தை விளங்கிக் கொள்ளாமல் அது எங்கே ஆரம்பிக்கின்றது அந்த கருத்து அதனுடைய தாற்பரியம் எங்கே துவங்குகிறது அது எங்க முடிகிறது இப்படி அநேக காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக சில நேரத்துல ஒரு வசனத்தினுடைய தொடர்ச்சி அதற்கு முந்திய அதிகாரத்திலோ அல்லது பிந்திய அதிகாரத்திலோ பின்புள்ள முன்புள்ள வசனங்களிலோ மறைந்திருக்கும் ஆக அதை நாம் தேடி ஆராய்ந்து பார்த்து புரிந்து வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது அந்த தாற்பரியம் நமக்கு தெரியாவிட்டால் நாம் போதிக்கிற இறையல் நாம் பேசுகிற வசனங்கள் நம்முடைய பிரசங்கங்கள் மற்றவர்களுக்கு புரியாமல் போய்விடும் அவர்கள் அதை விளங்கிக் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்ப வேத வசனத்தை படிக்கும் போது மறுபடியும் சொல்லுகிறேன் அதிகார வசன பிரிவுகளால் நாம் ஆழகை செய்யப்படக்கூடாது அதற்கு பதிலாக இதெல்லாம் நமக்கு உதவியாக இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் அந்த முன்புள்ள இணைப்பு சொற்களின் அடிப்படையில அந்த தாற்பயத்தின் அடிப்படையில வசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கருத்தாக்கத்தினுடைய அடிப்படையில வேதத்தை ஆராய்ந்து படிக்க வேண்டும் தானிக்க வேண்டுமே தவிர வேதத்தை நாம் ஆராய்ந்து படிக்கும் போது ஆராயும் போது இந்த அதிகார பிரிவு வசன பிரிவுகளினால் நாம் கட்டுப்படுத்தப்படக்கூடாது என்பதை மனதிலே வைத்துக் வேண்டும் கருத்தின் அடிப்படையிலே நாம் வேத வசனங்களை புரிந்து வேண்டியது அவசியமாக இருக்கிறது கருத்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அன்பானவர்களே நீங்கள் கற்றுக்கொண்ட இப்பாடத்தை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரவும் இறுதியில் நீங்கள் எழுதவிருக்கும் தேர்வுக்கு ஆயத்தப்படவும் சில கேள்விகளை பாடக் குறிப்புகளோடு தருகிறோம் கேள்விக்கான பதில்களை நன்கு கற்றுக்கொண்டு தேர்வுக்கு ஆயத்தப்பட உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் கர்த்தர்தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்